ஒன்பது அவர்கள் கூறியதாவது அவர்கள் கால்களை விட்டு தொடுகைக்கு உளு செய்வதை போன்று உழு செய்வார்கள் மேலும் தங்கள் மர்மஸ்தலத்தையும் உடலில் பட்ட அசுத்தங்களையும் கழுவுவார்கள் பின்னர் தங்கள் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள் பின்னர் சிறிது நகர்ந்து நின்று தங்கள் இரு கால்களையும் கழுவுவார்கள் இதுதான் நபிசல்லாஹு வலிஹு வசல்லம் அவர்களின் கடமையான குளிப்பாக இருந்தது